அதிகாரியாக இருந்த உமர் அலி அல்லாஹின் அவர்களிடத்தில் புகார் கூறினார்கள் அவர் முறையாக தொழுவிப்பதில்லை என்றும் அவர்களின் புகார்களில் ஒன்றாக இருந்தது உடனே உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் அவரை நீக்கிவிட்டு அம்மா ரலி அல்லாஹூன் அவர்களை அதிகாரியாக நியமித்தார்கள் சாதை மதினாவுக்கு வரவழைத்து அபு இஸ்ஹாக் நீங்கள் முறையாக தொழுவிப்பதில்லை என்று கூபாவாசிகளில் கூறுகின்றனே என்று கேட்டார்கள் அதற்கு சாதல் அலி அல்லாஹின் அவர்கள் அல்லாஹமின் மீது ஆணையாக நபி சலாஹி வசல்லம் அவர்கள் தொழுது காட்டிய முறைப்படியை தொழுவித்தேன் எந்த குறையும் வைக்கவில்லை இஷாவுடைய முதல் இரண்டு ரகாதுகளில் நீண்ட நேரம் ஓதியும் பின் இரண்டு ரகாத்களில் சுருக்கமாக ஓதியும் தொழுவிக்கின்றேன் என்று பதிலளித்தார்கள் உம்மை பற்றி நமது கருத்தும் அதுவே என்று உமர் அலி அவர்கள் கூறினார்கள் அதன் ஒரு நபரை அல்லது சில நபர்களை சாதர் அலி அல்லாஹூ அவர்களுடனே சாதை பற்றி கூஃபா வாசிகளிடம் விசாரிக்க சொன்னார்கள் விசாரிக்க சென்றவர் ஒரு பள்ளிவாசல் விடாமல் அவரை பற்றி விசாரித்த அனைவரும் சாதை பற்றி நல்ல கூறினார்கள் பனு அபூட்டத்தாரின் பள்ளிவாசலில் விசாரித்த அந்த கூட்டத்தை சேர்ந்த அபு சாதா எனப்படும் உசாமா பின்பவர் நீங்கள் விசாரிப்பதால் நான் சொல்கிறேன் நடப்பதில்லை பொருட்களை சமமாக பங்கிடுவதில்லை தீர்ப்பு வழங்குவதில் நீதியாக நடப்பதில்லை என்று புகார் கூறினார் இதை கேட்ட சாதர் அலியல்லும் அவர்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக மூன்று பிரார்த்தனைகளை உமக்கு எதிராக நான் செய்ய போகிறேன் என்று கூறிவிட்டு இறைவா உனது இந்த அழியார் அவரது புகாரில் பொய்யராகவும் புகழ் விரும்பி புகார் கூறுபவராகவும் இருந்தால் அவரது ஆயுளை அதிகப்படுத்துவாயாக அவரது வறுமையையும் அதிகப்படுத்துவாயாக அவரை பல சோதனைகளுக்கு ஆளாக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் இதன் அந்த மனிதரிடம் எவரேனும் நலம் விசாரித்தால் சோதனை காலான முதுபெரும் வயோதிகனாகிவிட்டேன் சாந்தின் பிரார்த்தனை இன் விஷயத்தில் பழித்துவிட்டது என்று கூறக்கூடியவராகிவிட்டார் ஜாபிர் அதி அல்லாஹூன் அவர்கள் வழியாக இதை அறிவிக்கும் அப்துல் மலிகின் உமை பிறகு நானும் அவரை பார்த்திருக்கிறேன் முதுமையினால் அவரது புருவங்கள் அவரது கண்களை மறைத்திருந்தன பாதைகளில் நடந்து செல்லும் பெண்கள் மீது பார்வை பறி மோதி கொள்வார் இந்த நிலையில் அவரை நான் பார்த்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார்